ஸ்ரீ குருப்பியோ நமகா அறிவோம் நேற்றைய வகுப்பிலே நாம் மனதின் ஐந்து நிலைகளை பார்த்து முடித்தோம் அவைகளை மனதில் தோன்றுகின்ற பல்வேறு எண்ணங்களின் பரிசையிலே நுண்ணறிவு விபரீதம் கற்பனை தூக்கம் மற்றும் ஞாபகம் போன்றவைகளை ஒவ்வொன்றாக பார்த்து முடித்தோம் இதில் மனிதனின் ஐந்து எண்ண ஓட்டங்களிலே நுண்ணறிவை தவிர மற்ற நான்கையும் விட்டுவிட வேண்டும் என்று சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகின்றது என்பதையும் பார்த்து முடித்தோம் அவைகளை விடுவதற்கு முன்பாக அந்த எண்ணங்களினால் நாம் எவ்வாறு ஆட்டுவிக்கப்படுகின்றோம் என்பதை அறிந்து கொண்டால் மட்டுமே அவைகளை நாம் அறிந்து கொண்டு விட்டுவிட முடியும் என்பதை புரிந்து நேற்று அந்த எண்ணங்களை பற்றி விசாரம் செய்து முடித்தோம் இதிலே நுண்ணறிவு என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக பொதுவாக அறிவு என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிவு என்பதை நாம் எப்படி அறிந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் ஒரு பொருள்களுக்கும் நாம் செய்கின்ற செயல்களுக்கும் பெயரை வைத்து கொண்டு அவைகளை அறிவாக சேகரித்துக் கொள்கின்றோம் அவ்வளவுதான் உதாரணமாக நெஞ்சு வலி என்று மருத்துவரிடம் செல்கின்றோம் அவர் பரிசோதனை செய்துவிட்டு ஆங்கிலத்திலே ஒரு புதிய பெயரை நமக்கு கூறி இது இந்த வகையான ஒரு நெஞ்சுவலி என்று நமக்கு கூறுகின்றார் ஏதோ அந்த பெயரை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக அது என்ன என்பதை நாம் அறிந்து கொண்ட மாதிரி நினைத்துக்கொள்கின்றோம் அதுபோன்றே பொருள்களை மேலே தூக்கி போட்டால் அவைகள் கீழே விழுகின்றன ஏன் விழுகின்றது என்று கேட்டால் உவியு விசை என்கின்றோம் அவ்வாறு பொருள்கள் கீழே விழுகின்ற ஒரு செயலுக்கும் நாம் பெயர் வைத்திருக்கின்றோம் அவ்வளவுதான் இவ்வாறு பொருள்கள் அதன் பெயர்கள் அதன் தன்மை இவற்றை நாம் அறிவு என்று சொல்கின்றோம் யாருக்கு நிறைய பெயர்கள் தெரிகின்றதோ அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி என்று நினைத்துக் கொள்கின்றோம் அந்த நாட்டின் தலைநகரின் பெயர் என்ன அதை கண்டுபிடித்த அறிஞரின் பெயர் என்ன இது எந்த வருடம் நிகழ்ந்தது இதையும் இதையும் சேர்த்தால் வரும் பொருளின் பெயர் என்ன இவையெல்லாம் தெரிந்துவிட்டால் அவர் மிகப்பெரிய அறிவியலி என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம் கருப்பான கடினமான கரடுமரடான ஒரு பொருள் இருக்கின்றது என்ற உடனே ஓ அதுவா அது ஒரு கல் என்று சொல்வதன் மூலம் ஏதோ ஒரு அதை முழுவதுமாக அறிந்து கொண்டது போல ஒரு பிரம்மை நம்மிடத்திலே உண்டாகிவிடுகின்றது கல் என்பது ஒரு பெயர் மட்டுமே மேல் அதில் ஒன்றும் இல்லை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோமேயானால் நமக்கும் வெளி உலகுக்கும் உள்ள தொடர்பு என்பது இந்த பெயர்கள் மூலமாகவே நிகழ்கின்றது அதுபோன்றே கணவன் மனைவி பிள்ளைகள் ஓட்டுநர் வேலைக்காரன் தபால்காரன் இட்லி தோசை போண்டா பஜ்ஜி போன்று எந்த பெயர்களால் நாம் அழைக்கின்றோமோ அப்படிப்பட்ட பெயர்களால் மட்டுமே இந்த உலகம் உண்டாகியிருக்கின்றது இதில் சிக்கல் என்ன என்றால் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்க வேண்டும் மனைவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்குள் ஒரு எண்ணம் ஆனால் எல்லா மனைவிகளும் அப்படி இருப்பார்களா நாம் எதிர்பார்க்கின்ற குணாதிசயத்திலேயே எல்லா சமயத்திலும் அவர்கள் இருப்பார்களா என்று நாம் யோசித்து பார்ப்பதில்லை மனைவி என்று சொல்லை தவிர்த்துவிட்டு அதே மனைவியை காதலியாக நினைத்து பார்த்தோமேயானால் அந்த உறவின் தன்மை மாறுபடுகின்றது அதுபோன்றே அதே மனைவியை நீ என் மனைவி இல்லை என்னுடைய தாய் போன்று இருக்கின்றாய் என்று சொல்லி பாருங்கள் அந்த உறவின் தன்மை இன்னும் சற்று மாறுபடுகின்றது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் அம்மா என்றால் இப்படி இருக்க வேண்டும் கணவன் என்றால் அவன் குணாதிசயம் இப்படி இப்படி இருந்தாக வேண்டும் மனைவி என்றால் அவள் இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்க வேண்டும் என்று நாமே ஒரு குணாதிசயங்களை பற்றி ஒரு வரையறையை வகுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி இல்லாத ஒருவரை நாம் அடைந்துவிட்டால் வாழ்க்கை நரகமாக மாறிவிடுகின்றது அதனால் மன அழுத்தம் வருகின்றது மனச்சோர்வும் வருகின்றது அவன் ஒரு மனிதன் அவனிடம் குறைகள் நிறைகள் இருக்கத்தான் செய்யும் அதுபோன்றே அவள் ஒரு பெண் மனுஷி அவளிடம் குறைகள் நிறைகள் இருக்கத்தான் செய்யும் என்பதை நாம் அறிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் வாழ்க்கை சுகப்படும் பயிர்கள் எப்போதும் இறந்த காலத்தை கொண்டுத்தான் வருகின்றன இந்த பயிர் இருந்தால் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பழைய நினைவுகளை அனுபவங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றன நாம் இறந்த காலத்தில் தான் வாழ விரும்புகின்றோம் நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு நாம் தயாராகவே இல்லை பயிர்களே இல்லாமல் வாழ்க்கையை சற்று ரசித்து பாருங்களே எப்படி இருக்கின்றது என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்களேன் உதாரணமாக ஒரு ரோஜா மலரை பார்க்கின்றீர்கள் அதற்கு ரோஜா என்று ஏற்கனவே பெயர் வைத்திருக்கின்றீர்கள் அது உங்களுக்கு தெரியும் இருப்பினும் தற்பொழுது பரிசோதனைக்காக அதை ரோஜா என்று சொல்லாமல் அதை மட்டும் பாருங்களேன் அழகாக இருக்கிறது என்று மனதில் கூட சொல்லாதீர்கள் அதை பார்த்துக்கொண்டே இருங்கள் அப்படி பெயர் இல்லாமல் அதை பார்க்கின்ற பொழுது பார்ப்பவன் பார்க்கப்படுவது பார்வை இந்த மூன்றும் கரைந்து போகும் இசையை கேட்கும் போதும் அப்படியே இது இந்த ராகம் இந்த தாளம் இத்தனை கட்டி சுருதி இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் இது எழுதியவர் இவர் அதை பாடியவர் இவர் என்று பெயர்களை எல்லாம் விட்டு விட்டுவிடுங்கள் அந்த வெளியோடு வேறு எந்த வார்த்தையையும் இல்லாமல் ஒன்றி இருந்து பாருங்களேன் அவ்வாறு பெயர் இல்லாமல் அந்த பாடலை நீங்கள் ரசித்து கேட்கும் பொழுது கேட்பவன் கேட்கப்படும் மொழி கேட்டல் என்ற இந்த மூன்றுமே ஒரே புள்ளியில் நிற்பதை நீங்கள் அறியீர்கள் மனைவியை மனைவி என்று சொல்லில்லாமல் பாருங்கள் அவள் புதியதாக தெரிவார் பழமை அத்தனையும் அவளிடமிருந்து போய்விடும் ஏதோ புதியதாக தான் அவளை பார்ப்பது போல இருக்கும் பார்வையிலும் ஒரு தெளிவு இருக்கும் சில நேரங்களில் வெட்கம் கூட வரும் பெயர்கள் நமது சிந்தனையை மடைமாற்றுகின்றன பெயர் இல்லாமல் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்தீர்களேயானால் அதுவே சமாதியில் ஒரு வகை நினைவையின்றி பொருளை மட்டும் காண்பது நிர்விகல்ப சமாதி என்று அழைக்கப்படுகின்றன எண்ணங்களற்ற நிலையிலே எப்பொழுது மனம் இருக்கின்றதோ அதை நிர்விகல்ப சமாதி என்று சாஸ்திரம் அழைக்கின்றோம் இவ்வாறு பல்வேறு சமாதி நிலைகள் மனிதனிடம் இருக்கின்றன ஆனால் அவைகளை நாம் என்ன என்று புரிந்து கொள்ளாமலேயே கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தவறாகவே பலவற்றை நாம் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதைத்தான் சாஸ்திரம் ஐந்து எண்ணங்களாக நமக்கு பிரித்து காட்டியது நுண்ணறிவு விபரீதம் கற்பனை தூக்கம் ஞாபகம் என்றதெல்லாம் எண்ணங்களின் வகைகளை நமக்கு ஒவ்வொன்றாக சுட்டி காட்டியது ஆகவே நாம் இந்த உலகை அது இருக்கின்ற உண்மை நிலையிலே பார்ப்பது கிடையாது அதை விடுத்து அதற்கு வைக்கப்பட்ட பெயர்களிலும் நாம் ஏற்படுத்தி கொண்ட கற்பனையான எண்ணங்களினாலுமே அதை நாம் பார்த்து உதாரணமாக நாம் ஒரு மஞ்சள் நிற கண்ணாடியை அணிந்து கொண்டு இந்த உலகத்தை பார்த்தால் உலகில் உள்ள எல்லாமே மஞ்சளாகத்தானே தெரியும் நாம் அப்படித்தான் பார்க்கின்றோம் ஆனால் நாம் அப்படித்தான் பார்க்கின்றோம் என்பதற்காக அந்த உலகம் உண்மையில் மஞ்சளாகி விட முடியாது அல்லவா அது அதன் உண்மைத்தன்மையில் தானே இருக்கின்றது அதனால் கண்ணாடியை நாம் கலட்டிவிட்டு பார்த்தோமையானால் எது உண்மையான நிறம் என்று நமக்கு தெரிந்துவிடும் அல்லவா இதிலே அறிவியல் இன்னும் சற்று வளர்ந்துள்ளது தற்பொழுது விர்ச்சுவல் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான கண்ணாடியை நாம் அணிந்து கொண்டு இந்த உலகத்தை பார்த்தோமேனால் நாம் வானில் பறப்பது போலவும் நீருக்குள் மூழ்குவது போலவும் பலகையில் சறுக்குவது போலவும் பலவித கற்பனையான அனுபவங்களை நாம் அந்த கண்ணாடியை அணிந்து கொண்டு அனுபவப்படலாம் இதெல்லாம் விஞ்ஞானத்தின் விபரீத வளர்ச்சியாக நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த கண்ணாடியை அணிந்து கொண்டு தங்களை காண்பவர்கள் அந்த கற்பனையான கண்ணாடியில் தோன்றுகின்ற மாற்றங்களை உண்மை என்று அறிந்து கொண்டு அதில் அப்படியே ஆழ்ந்து விடுகின்றார்கள் அதிலே கீழே விழுவது போல தெரிந்தால் இருக்கையை சற்று இறுக்கி பிடித்துக்கொள்கின்றார்கள் அவர்களுக்கு அதுதான் நிஜம் இதில் சிக்கல் என்ன என்றால் நாம் கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கின்றோம் என்றே நமக்கு தெரியாது தெரிந்தாளளவா அதை கலட்டிவிட்டு பார்த்து உண்மை எது என்று அறிந்து கொள்ள முடியும் அதுபோன்று நமது பல்வேறு ஞாபகங்களே நாம் அணிந்து கொண்டிருக்கின்ற கண்ணாடி என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள நாம் பெரும்பாலும் இந்த உலகை நமது பழைய ஞாபகங்கள் என்ற கண்ணாடியின் வழியாகவே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இல்லாததை இருப்பதாய் பார்க்கின்றோம் விருப்பவற்றை வேறு விதமாக பார்க்கின்றோம் இவ்வாறு நாம் பார்த்துக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை முறையிலே ஒருவனுக்கு ஒருத்து என்பதில் நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது அதுதான் சரி என்று நாம் நினைக்கின்றோம் அது நம்முடைய மதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட மதத்தின் சட்டத்திட்டங்களாக இருக்கின்றது அதுவே வேறு மதத்தை சார்ந்தவர்களை நீங்கள் கவனியுங்களேன் அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மணந்து கொள்ளலாம் அதில் தவறில்லை என்று அவர்களுடைய மதச்சட்டங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இப்போது கவனியங்கள் இதில் எது சரி ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை மணந்து கொண்டு சரியா ஒருவனுக்கு ஒருத்து என்று வாழுகின்ற முறை சரியா இதை இவர்கள் இருவரிடமும் கேள்வி கேட்டோமேயானால் இருவரும் தாங்கள் கொண்டதே சரி என்று வாதம் பண்ணி கொண்டிருப்பார்கள் இந்த சரி தவறு என்ற எண்ணங்களுக்கு காரணம் அவர்களுக்கு சொல்லித்தரப்பட்ட போதனைகளும் மத நம்பிக்கைகளும் காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் சரி தவறு என்று ஒன்றுமே கிடையாது ஒரு பொருள் இருக்கின்றது என்றால் அது எல்லோருக்கும் தெரிய வேண்டுமல்லவா உதாரணமாக நெருப்பு இருக்கின்றது ஒருவருக்கு நெருப்பு சுடும் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது இன்னொருவருக்கு நெருப்பு சுடாது என்று நம்பிக்கை இருக்கின்றது இரண்டு பேரும் நெருப்பில் கை வைக்கின்றார்கள் என்ன ஆகும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நெருப்பு நிச்சயம் சுட்டுவிடும் உண்மைக்கும் நமது நம்பிக்கைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது வேற்றுமாதத்தை சார்ந்த ஒருவரை இந்து கோவிலுக்கு நீங்கள் அழைத்துச் செல்லுங்களேன் அவருக்கு பக்தி வருமா இந்து கடவுளை வணங்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றுமா அதுபோன்றே ஒரு இந்து கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு செல்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அவருக்கு அங்கு பக்தி வருமா என்னடா இது ஒரு மரியாதை கூட இல்லாமல் எல்லோரும் செருப்பும் சூவும் அணிந்து கொண்டு கோவிலுக்குள் வருகின்றார்கள் என்று ஒரு நெருடல் தான் அவருக்கு வரும் அங்கே சிறுவையில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு பரிதாபம்தான் வரும் பக்தி வருமா என்றால் நிச்சயம் வராது உண்மை என்ன என்றால் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பக்தி வந்திருக்க வேண்டும் ஆனால் பக்தி அனைவருக்கும் வருவதே இல்லை நமது கடவுள் நமது மதம் என்பது ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட நம்பிக்கையை பொறுத்தது உண்மையில் அந்த மதம் என்பதோ கடவுள் என்பதோ அவரவர்களாக வகுத்து கொண்ட மத நம்பிக்கை அடிப்படையில் உண்டான ஒரு பெயரும் தோற்றமும் ஆகும் எப்படி நெருப்பை நம்பாதவனையும் நெருப்பு சுட்டுவிடுகின்றதோ அதுபோன்ற வாழ்வில் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் அணுகி அறிய ஆர்வம் கொள்கின்றோம் பொதுவாக நம்முடைய மனதிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற கடவுள் நம்பிக்கை மட்டுமல்ல மற்ற ஏராளமான விஷயங்கள் நம் உண்மை சரி சத்தியம் என்று நம்புபவைகள் எல்லாமே நமக்கு சொல்லப்பட்ட ஞாபகங்களின் மிச்சம்தான் ஒருவரிடம் மாமிசம் தின்பது சரியா தவறா என்று கேட்டால் ஒருவர் சரி என்பார் மற்றொருவர் தவறு என்பார் அதுபோன்றே மது அருந்துவது சரியா தவறா என்று கேட்டால் ஒருவர் சரி என்பார் மற்றொரு தவறு என்பார் இது அனைத்துமே நமது கொள்கைகள் கோட்பாடுகள் நம்பிக்கைகள் போன்றவற்றால் நமக்கு கற்பிக்கப்பட்டவை இவைகளை எல்லாம் தாண்டி உண்மை எது என்று நாம் அறிய வேண்டும் ஒவ்வொருவரும் நம்மிடம் உள்ள தன்மை என்ன என்று அறிந்து கொள்ள முயலவே இதிலே சாதாரண மனிதனை விட ஞானிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஞாபகத்தின் தன்மையை நன்கு அறிவார்கள் அவர்கள் ஞாபகங்களை தாண்டி அதன் உண்மையை அறிந்து அதன் ஒன்றிணைந்து வாழ்கின்றார் அதுவே சாதாரண மனிதனின் செயல்கள் ஒவ்வொன்றும் அவனுக்கு பின்னால் வண்டி வண்டியாக ஞாபகக் குவியல்களால் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது நம்முடைய ஞாபகத்தின் வெளிப்பாடு தான் என்பதை நாம் என்று அறிந்து கொள்கின்றோமோ அன்றே நாம் விழிப்புற்ற விவேகத்தை அடைந்து விட்டோம் என்பதை நன்கு அறிந்து கொள்ளலாம் பொதுவாக வாழ்க்கைகளில் நடக்கும் நடைமுறை நிகழ்வுகளை நாம் கவனித்து பார்த்தோமேயானால் ஒரு பெண்மணிக்கு கணவருடன் சண்டை என்றவுடன் அவர் அப்படி செய்திருக்கக்கூடாது இப்படி செய்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டுக் அவர் ஏன் அப்படி நினைக்கின்றார் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்த்தோமேயானால் அவர் அப்படி செய்திருக்கக்கூடாது இப்படித்தான் செய்திருக்க வேண்டும் என்று இந்த பெண்மணி நினைத்து கொண்டிருந்து அவற்றை அவரிடமிருந்து எதிர்பார்ப்பது அந்த பெண்மணியின் கற்பனை என்பதை நாம் அறியாமல் காரணம் அந்த பெண்மணியிடம் சொல்லப்பட்ட விஷயங்கள் அவற்றின் நினைவுகள் ஞாபக புவியல்கள் தான் அவரை அவ்வாறையெல்லாம் எதிர்பார்க்க வைக்கின்றன ஒவ்வொரு விஷயத்தையும் சற்று ஆழ்ந்து நாம் யோசித்து அதிலே கவனம் செலுத்தினமே எனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு இயந்திர கதியில் இயங்காமல் அதை தாண்டி ஒரு இயல்பு அறிவில் நாம் இயங்க முடியும் உதாரணமாக ஒரு கணினி அதாவது கம்ப்யூட்டர் அதில் பொருத்தப்பட்டுள்ள மென்பொருளை சார்ந்து அதன்படி அது செயல்படுகின்றது அதுபோன்று நாமும் நமக்குள் ஒரு மென்பொருளை சாஃப்ட்வேரை பதித்து வைத்திருக்கின்றோம் அதன்படி ஒரு இயந்திரம் போலத்தான் நாமும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அவைதான் சரி என்று ஒரு வாழ்க்கை பூராவும் நாமே ஒரு நிச்சயத்தன்மையை வைத்து கொண்டு அதன் மூலமாக வாழ முயற்சிக்கின்றோம் பொதுவாகவே நாம் நம்மிடமுள்ள ஞாபகக் குவியல்களை கண்டு கொள்வதே இல்லை அவைகள் எங்கிருந்து உதிக்கின்றன என்ற எந்த விஷயத்தையும் அறிந்து கொள்ளவும் ஆர்வமாக இல்லை மனம் போன போக்கில் போவதற்குத்தான் விரும்புகின்றோமே தவிர அந்த மனதை விசாரித்து நல்வழியிலே பயணித்து மோட்சத்தை நாம் அடைந்து விடலாம் என்ற ஆர்வம் துடி கூட ஒருவருக்கும் இல்லை இங்கு மோட்சம் என்பதை வாழும் ஒரு மனிதன் ஆனந்தமாக வாழக்கூடிய வாழ்வியல் நிலை என்பதை நாம் அறிந்து கொண்டால் அந்த நிலையான ஆனந்தத்தை நோக்கித்தான் நாம் ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அந்த நிலையான ஆனந்தம் கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கான நிகரற்ற நிலை எது என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டு எனக்கு ஆனந்தமே இல்லை வாழ்க்கையில் இன்பம் என்பதே வரமாட்டேன் என்கின்றது எப்பொழுதும் துயரத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சதா புலம்பிக் கொண்டிருப்பது மனதின் மிகப்பெரிய ஒரு அறியாமை நிலை என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளவேன் இயல்பான நம் வாழ்க்கையிலே பல்வேறு விஷயங்களை ஏன் ஒப்பிட்டு எங்கு பார்த்து வருகின்றோம் என்றால் அதன் வாயிலாகத்தான் நம்முடைய தவறுகள் எங்கு நடைபெறுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதை சுட்டிக்காட்டும் பொழுதுதான் நம்முடைய சுயத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை விடுத்து நாம் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களையே சரி என்று நாம் சாதித்து வாழ்ந்து கொண்டிருந்தோமே வளமான எதிர்காலத்துக்கு நாம் நிச்சயம் நுழையவே முடியாது இவ்வாறு பல்வேறு விஷயங்களிலே நாம் இயந்திரத்தனமாக வாழ்க்கையை வாழ்கின்றோமே தவிர நம்முடைய இயல்பு நிலையில் நாம் வாழ்வதே கிடையாது நம்முடைய பதிவுகளுக்கேற்ப நாம் வாழ்வதா இல்லை நம்முடைய இயல்பான நிலையிலே நாம் வாழ்வதா என்பதை நாம் சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஞாபகங்கள் தேவைத்தான் ஞாபகங்கள் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் எந்த ஞாபகம் தேவை எது தேவையில்லை என்று அறியும் அறிவு இருந்தாக வேண்டும் தேவையில்லாத குப்பைகளை மனதிலே சேர்த்து கொண்டு அவைதான் சரி என்று வாழ்க்கை பூராவும் மீனடிப்பது சரிதானா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அறிவு என்று நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட பல்வேறு தேவையற்ற விஷயங்களை உண்மை என்று கருதிக்கொண்டு அதன் வாயிலாக நாம் வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்வதனாலே இது போன்ற இடையூறுகள் நம்மிடம் உண்டாகின்றன இவ்வாறு மனதிலே தேவையற்ற விஷயங்களை குப்பைகளை நாம் பொய்யான விஷயங்களை எல்லாம் சேகரித்து வைத்துக்கொண்டு அதன்படி வாழ முயற்சிக்கின்றோம் அது நம்முடைய இயல்புத்தன்மையுடன் ஒத்துவராதனாலே மனப்போராட்டத்திலேயே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது இவ்வாறு பல்வேறு ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை மனதிலே குப்பைகளாக சேகரித்து வைத்துக்கொண்டு அதன்படி ஒவ்வொருவரும் வாழ முயற்சித்துக் கொண்டிருப்பது நம்முடைய மிகப்பெரிய அறியாமை என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சிலர் இதையெல்லாம் நான் கடந்து ஆன்மீக வாழ்க்கையிலே தியானத்தில் ஈடுபடப் அந்த ஆழ்மன தியானத்தின் வாயிலாக நான் என் மனதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒருமுகப்படுத்தப் போகின்றேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தியான பயிற்சிகளை மேற்கொள்கின்றனர் ஆனால் உண்மை என்ன என்று பார்த்தீர்களேனால் மனம் சூட்சம நிலையிலே உடலை காண்கின்ற ஒரு விதமான சவிகல்ப தான் நாம் தியானம் என்று கூறுகின்றோம் எண்ணங்களற்ற நிர்விகல்ப சமாதி நிலையிலே மனம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் எதை அடைய முடியுமோ அதே செயலை அடைவதற்காக சவிகல்ப சமாதியிலே நாம் முயற்சி மேற்கொண்டு தியானத்தை முயன்று பார்க்கின்றோம் ஆனால் உண்மை என்ன என்றால் மனம் ஏதோ ஒன்றின் மீது நிலைத்து நிற்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தியானம் செய்கிறேன் என்று ஒரு பொருளை தியானிப்பது என்பது எவ்வாறு என்றால் அது கடவுளாக இருக்கலாம் அல்லது ஒரு ஜோதியாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே மனம் வெளியில் உள்ள ஒன்றை பற்றி சிந்திக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனம் உள்ளே இருந்து வெளியே தான் செல்கின்றது வெளியில் உள்ள ஒன்றை மனம் பற்றி நிற்கின்றது இதை நாம் அறிந்து கொள்ளவில்லை ஆனால் தியானம் செய்கின்றோம் என்று நாம் கூறிக்கொள்கின்றோம் ஆனால் உண்மையில் ஞானை என்ன செய்கின்றார் என்றால் வெளியே இருப்பது எதையும் அவர் பற்றுவது கிடையாது மனத்தை உள்நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றார் பார்ப்பது யார் தியானம் செய்வது யார் ஏன் தியானம் செய்ய வேண்டும் அதை செய்தால் என்ன பலன் அந்த பலன் யாருக்கு கிடைக்கின்றது இவையெல்லாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் எதையும் சிந்திக்காமல் மற்றவர் கூறுவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்தோமையானால் நாம் மனிதனாக பிறந்திருக்க வேண்டிய அவசியமில்லை மற்றவர்களால் வளர்க்கப்படுகின்ற மிருகத்தைப் போல நாமும் இருந்துவிட்டு போகலாம் அந்த மிருகங்கள் எல்லாம் எப்படி பயிற்றுவிக்கப்பட்ட பயிற்சிக்கு ஏற்றவாறு ஆடிக்கொண்டிருக்கின்றதோ அதுபோன்று மனிதனும் தன் மனதில் பயிற்று இருக்க பயிற்சிகளுக்கு ஏற்ப நாம் பொதுவாக வெளியில் உள்ளவற்றை பற்றி சிந்திக்க செலவிடுகின்ற நேரத்தில் ஒரு சிறு துளியை கூட நம்மை பற்றி நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள செலவிடுவதே கிடையாது நான் யார் நான் ஏன் இப்படி இருக்கின்றேன் எனது நம்பிக்கைகள் என்ன அவைகள் எங்கிருந்து வருகின்றன அவைகள் சரியாக தவறா என்னுடைய ஆசைகள் என்ன இந்த ஆசைகளுக்கு காரணம் என்ன இந்த ஆசைகளை அடைய நான் என்னவெல்லாம் இழக்க வேண்டியிருக்கின்றது இப்படி இழந்து பெற்ற ஆசைகளால் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிவிடுமா இதையெல்லாம் நாம் சற்றும் சிந்தித்து பார்ப்பதே கிடையாது சிலர் பணம் பணம் என்று அழைகின்றார்கள் அதற்காக குடும்பத்தை கூட கவனிக்காமல் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு அவர்கள் சம்பாதித்த பின்பு வந்த பணம் என்ன ஆகும் அது மகிழ்ச்சியை தருமா என்பதை பற்றி அவர்கள் சற்றும் சிந்தித்து பார்ப்பதே கிடையாது மேலும் அவர்கள் எனது பயங்கள் என்ன அவை எங்கிருந்து வருகின்றன அவைகள் என்னை எப்படி ஆட்டிப் படைக்கின்றன என்று தன்னைத்தானே அறிய முற்படுவதும் கிடையாது இவ்வாறு நம் ஒவ்வொரு சிந்தனைக்கும் செயலுக்கும் மிகப்பெரிய பின்புலம் இருக்க வேண்டும் அது எது என்று கூட நாம் அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவதில்லை ஆனால் உண்மை என்ன என்று நாம் சற்று விசாரத்தின் வாயிலாக ஆராய்ந்து பார்த்தோமே நம் பெற்றோர்கள் அவர்கள் நம்மை வளர்த்த முறை நாம் பார்த்த சினிமா திரைப்படங்கள் படித்த கதை புத்தகங்கள் நாம் பழகிய நண்பர்கள் உறவினர்கள் என்று எத்தனையோ பேர்கள் நமது சிந்தனையை செதுக்கி வைத்திருக்கின்றார்கள் இதில் பெரும்பாலானோர் ஒன்றும் அறியாதவர்கள்தான் அவர்களது மூடத்தன்மையை நம்ம மீது ஏற்றி வைத்துள்ளார்கள் நாமும் அதுபோல்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் வாசித்த புத்தகங்களும் பார்த்த திரைப்படங்களும் பழகிய நண்பர்களும் நம் வாழ்க்கையை அவர்களால் உருவாக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள தயாராக இல்லை இவ்வாறு நாம் தெளிந்த நீரிலே ஏகப்பட்ட பாசியை நிரப்பிக்கொண்டு ஆள் மனதில் அன்பு உண்டாக வேண்டும் பக்தி உண்டாக வேண்டும் தெளிவான மனம் இருந்தால்தான் நம் தேவையை நிறைவு செய்து கொள்ள முடியும் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருப்பது எப்பேற்பட்டு அறியாமை என்பதை நாம் அறிந்து கொள்ள தயாராக இல்லை நீர்நிலையிலே மேலே மிதக்கிக் கொண்டிருக்கின்ற பாசியை நீக்கிவிட்டு எப்படி தூய நீரை நாம் காண முடிகின்றதோ அதுபோன்று நம் மனதிலே இவ்வாறு ஏற்றி வைத்துக் பல்வேறு பாசங்களை நாம் நீக்கினால் மட்டுமே மனதின் ஆழத்தில் உள்ள அந்த அரிய பொருள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் எனவே புறத்திலே மனதை செலுத்தி கொண்டிருக்காமல் அகத்திலே உள்ளே நாம் சற்று திரும்பி பார்த்தோமேயானால் அதில் உள்ள கசடுகளையும் மலங்களையும் நாம் கண்டு கொள்ள முடியும் அவைகளை நாம் எப்படி நீக்க வேண்டும் என்ற உண்மையையும் அறிந்து கொள்ள முடியும் பொதுவாக இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் ஒரு சேறு போல நம் மனதின் படிந்து மூடி சிலந்தி வலை மனதில் படிந்து சிக்கி அவைகளை நீக்கி நாம் உண்மையில் யார் என்று அறிந்து கொள்ள ஆர்வம் காட்ட வெளியில் அளையும் மனதை கட்டி கொண்டு வந்து தன்னைத்தானே அறிய முற்படுகின்ற ஒரு முயற்சியைத்தான் இங்கு விசாரமுறை என்று நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் அந்த விசாரமுறையின் வாயிலாகத்தான் நம்முடைய அறியாமைகள் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றன நம்முடைய அகங்காரங்கள் தெரிய வருகின்றன பல ஆச்சரியங்கள் நம்மிடையே உண்டாவதை நாம் ஆகவே நாம் இந்த மனதை ஆழ்ந்து விசாரித்து இதன் வாயிலாக உண்டாகின்ற பல வெளிப்படையான விஷயங்களை வெட்கமின்றி ஏற்றுக்கொண்டு அவைகளை கலைந்தறிய வேண்டிய கடுமையான நடவடிக்கையை நாம் கையாள வேண்டும் அது எவ்வாறு என்பதையும் நுண்ணிய அறிவு நமக்கு உண்டாவதற்கு தடையாக இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதையும் இன்னும் சற்று விரிவாக நாம் நாளைய வகுப்பிலே மீண்டும் காணலாம் நன்றி ஓம் தத்